ஹதீஸ் தொன்னூற்றி இரண்டு அபு முசார் அலியுல்லாகவும் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாகவும் அலைகம் அவர்களுக்கு பிடிக்காத பல விஷயங்கள் பற்றி அவர்களிடம் கேட்கப்பட்டது அவர்களிடம் அது பற்றி அதிகமான கேள்விகள் கேட்கப்பட்ட கோபப்பட்டார்கள் பின்னர் மக்களிடம் நீங்கள் நாடியை எதை பற்றி வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள் என கூறினார்கள் அப்போது ஒரு மனிதர் யார் எனது தந்தை என்று கேட்டார் அதற்கு அவர்கள் எனது தந்தை யார் அல்லாஹின் தூதரே என்று கேட்க உமது தந்தை ஷைபா என்பவரிடம் அடிமையாக இருந்த சாலிம் என்பவர்தான் என்றார்கள் இக்கேள்விகள் மூலம் நபிசல்லாகும் அலையங்களை செல்லும் அவர்களின் முகத்தில் தென்பட்ட கோபத்தை கண்ட உமரது அல்லாகும் அவர்கள் அல்லாஹின் நாங்கள் மெய்யாகவே மகத்துவமும் கண்ணியமும் மிக்க இறைவனிடம் பாவம் அனுப்பிப்பு என்றார்கள்